ஐயப்பாஸ் கிரேஸ் நம்பர் ஃபோர் பதினெட்டாம் படியில் உடைக்க வேண்டிய தேங்காய் பகவானே கொண்டு கொடுத்தது இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நான் எனது ரெண்டு மகன்கள் மேலும் பத்து பேர் கொண்ட குழு வழக்கம் போலே மகர ஜோதியை வட்டத்தில் பெரியான வட்டத்தில் நடந்து பம்பாய் பெரியான மழக்கம் போல மகரஜோதியை பெரியானத்தில் நடந்த பம்பை பெரிய பாதையில் நடந்து பம்பை போ சேர்ந்தோம் எங்கள் குயில் மொத்தம் மூணு கன்னிகள் இருந்தார்கள் அதில் ஒருத்தன் ரொம்ப வெகுளி வயசு 24 நாலு என்றாலும் பி ஃபைனல் இயர் படிக்கிறவன் ஆத்மீகம் என்றால் ஒண்ணுமே தெரியாத நிலையில் இருந்தான் நாங்கள் வழியான வட்டம் வரியான வட்டத்தில் இருந்து மகரஜோதி தரிசனத்துக்கு பம்பையில் கன்னிமூல மகாகணபதி தரிசனம் செய்து சன்னிதானத்தில் வந்தபோது மணி இரவு பத்தாக இருந்தது பக்தர கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது நாங்கள் பதினெட்டாம் படி பக்கம் வந்தபோது இரவு பதினொன்று மணி ஆகிவிட்டது ஹரிவராசனம் பாடி மூடிந்த நிலையில் பதினெட்டாம் படி எந்த சமயத்தில் ஏறினால் நடை அடைத்திருப்பார்கள் காலை அஞ்சு மணி வரை பதினெட்டாம் படி அடிவாரத்தில் தங்கி காலை அஞ்சு மணிக்கு நடை துறக்கும் போது பதினெட்டாம் படி ஏறி ஏற தீர்மானித்து அங்கேயே முகாம் போட்டோம் முகா முகாம் போட்டோம் என்றால் அதே இடத்தில் உட்காருவது அப்படி உட்கார்ந்த போது உட்கார்ந்து காலையில் வரியில் இரவை கழிக்க வேண்டும் அந்த சமயத்தில் என்னுடைய ஒரு கன்னி வெகுளி என்று சொன்னேனே அவர் சின்ன ஒரு குண்டை போட்டார் அதாவது பதினெட்டாம்படி ஏறும்போது உடைப்பதற்காக எல்லோருக்கும் ஒரு தேங்காய் வீதம் கொடுத்திருந்தேன் அந்த கன்னி திடீரென்று அவரிடமிருந்த தேங்காயை எங்கேயோ நழிவு விட்டு என் கையில் தேங்காய் இல்லை என்று சொல்லி மிகவும் வருத்தப்பட்டார் நாங்கள் கூட்டத்தில் இடையில் சிக்கியிருந்தனாலும் தேங்காய் பதினெட்டாம்படி பக்கம் வாங்கி வர வாய்ப்பில்லாததினாலும் நான் உடனே என் கையில் எனக்காக வைத்திருந்த தேங்காயை அந்த கண்ணியிடம் கொடுத்து கவலைப்பட வேண்டாம் நீ கன்னி நீ கன்னி நிச்சயமாக நீ படியேறும்போது படித்தேங்காய் உடைக்க உடைத்து ஏற வேண்டும் நான் பழைய என்னிடம் தேங்காய் இல்லை நான் தேங்காய் உடைக்காமல் படி ஐயப்பன் அதை ஏற்றுக்கொள்வார் அவனும் படித்தேங்காய் என்னிடமிருந்து பெற்று நாங்கள் எல்லோரும் பதினெட்டாம் படி கீழே கியூவில் நின்று கொண்டிருந்தோம் இருபது நிமிடம் எழுத்து ஒரு பெண்மணி ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கலாம் மாளிகப்புறம் போல் தோற்றம் அளித்தவர் பெண் மணி பெண்மணி போல் தெரிந்தாள் கையில் ஒரு தேங்காய் வைத்து கொண்டு ஒரு ஐயப்பனுக்கு படி தேங்காய் உடக்கே தேங்காய் இல்லை அதனால்தான் நான் இதை கொண்டு வந்தேன் என்று கூறி நேராக என்னிடம் வந்து தேங்காயை என் கையில் கொடுத்து எங்கேயோ மறந்து போ மறைந்து போனாள் இது ஒரு சாதாரண சம்பவம் இல்லை சாற்றால் ஐயப்பனே எனக்கு நேரில் வந்து என் குறையை தீர்த்து தீர்த்தபடி தே படித்தேங்காயை கொடுத்து என்னை ஆசிர்வாதம் பண்ணின அழகே ஆகும் இந்த சம்பவம் நான் எப்படி மறப்பேன் ஐயனை நான் எப்படி நினைக்காமல் இருக்க முடியும் சுவாமியே சரணம் ஐயப்பா